मातुलो यस्य जननी सर्वमंगला ீகோ மானமனோ தந்தே नित्यं தீஸூயம் सामेवसतु சே வசத்து ஜிஹ்வாபிரமூரீஸ்ரீதிமூர் சுஷிகேந்திரம் துவை பாத்தீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வித்தியை தவிரூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டன மேவ மாதே லுஷ்ஞ்ச சாா் யமே விமே வம் மமதேவ நமோ விதையயோ வம்ச ஷிபோ மகோ நமோ குருபோலவர பிரோம்மீரிம் பரமானம் உபாரமீரம் வியப்பம் சுவோக்கா காரணம் தம் நம்ம अरविरा श्लोक कार्यकारणता आस्ते घटमृद्रुति प्रपंच ब्रह्मणोरीह गृह्यो घटे यदत् मृत्तिभाति वै बला ஆச்சாரியர் இந்த அபரோக்ஷானுபூதியில நாம் படிச்சுக்கொண்டிருக்கிற பகுதியில அத்வைத சித்தியைப் பண்ணுகிறார் இரண்டாவதா ஒரு பொருளும் இல்லை பிரம்மம் ஒன்றுதான் இருக்கிறது பிரம்மத்துலேருந்து உலகம் வந்திருக்கு உலகம் வேற பிரம்மம் வேற இல்லை நம்ம சாதாரணமாக அப்படி நினைக்கிறோம் இறைவனிடமிருந்து உலகம் தோன்றி இருக்கிறது இறைவன் வேறு உலகம் வேறு நான் வேறு அப்படின்னு நினைக்கிறோம் ஆக இறைவன் வேறு உலகம் வேறு நான் வேறு என்று நினைப்பது ஆரம்பத்தில் இருக்கலாம் அதாவது நான் வேறு உலகம் வேறுங்கிற ஞானம் சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கு ஆனா உண்மையிலே நான் யாருங்கிற ஞானம் எல்லோருக்கும் சாதாரணமாக இல்லை சாஸ்திரம் சொல்லி கொடுத்தா தான் அந்த ஞானம் ஏற்படுகிறது அது மாத்திரமல்ல இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்ற இறைவன் ஒருவன் இருக்கிறான் அதுவும் சாஸ்திரம் சொல்கிறது ஆக உடலுக்கு வேறாக இருக்கிற ஆத்ம தத்துவத்தையும் சாஸ்திரம்தான் சொல்கிறது இந்த உலகத்துக்கு வேறாக உலகத்தை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ஆக நான் வேற என் உடம்பு வேற இந்த உடம்பு தான் உலகத்தில் இருக்கு இந்த இறைவன் வேறு இந்த எல்லாம் வேற்றுமை ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறது ஒரே பொருள்தான் உயிராகவும் உடலாகவும் இறைவனாகவும் உலகமாகவும் காட்சி அளிக்கிறது ஆக ஒரு பொருள்தான் இருக்குது அதுக்கு வேறாக எந்த பொருளும் கிடையாது அப்படி ஒரு தோற்றமே தவிர அந்த ஒரு பொருள் மட்டுமே இருப்புடையது மற்றவைகள் வெறும் பெயர் வடிவங்கள் மாத்திரமே வெறும் பெயர் வடிவங்கள் மாத்திரமே என்று உண்மை அல்ல இது மனசில் பதிய வைக்கிறதுக்காக திரும்ப திரும்ப பார்க்குறோம் கடைசி ஸ்லோகம் பார்த்தோம் பிரபஞ்சேப்பி கட்டே கிரியமானே எத்வது மிருத்திகா பலாத்து ஆபாதி குடத்தை கிரகிக்கும் பொழுது குடத்தை அறியும் பொழுது நாம் தவிர்க்க முடியாமல் அறிகிறோமோ குடத்தை அறியும் நாம் அறிவதை தவிர்க்க முடியாது அதைப்போல பிரபஞ்சத்தை அறியும்போது பிரம்மத்தை அறிவதையும் நாம் தவிர்க்க முடியாது ஆக பிரபஞ்சத்தை அறிகிறோங்கிறதும் பிரம்மந்தான் பிரபஞ்சமாக காட்சி அளிக்கிறது ஆக ஆத்மானுபவம் பிரம்மானுபவத்துக்கு பிரயத்தனம் பண்ணக்கூடாது ஆத்மானுபவம் பிரம்மானுபவம் எல்லாரும் என்ன சொல்றாங்க ஆத்மா அனுபவம் இவருக்கு வந்திருக்குங்கிறான் ஒருத்தருக்கு ஆத்மானுபவம் வந்திருக்கு இன்னொருத்தருக்கு ஆத்மா அனுபவம் இன்னொரு வார்த்தை என்னன்னா பிரம்மானுபவம் இவர் பிரம்மானுபவம் பிரம்மா அபவங்கறத தமிழ்ல வந்து இறை அனுபவம் பெற்றவர்கள் அப்படின்னா ஆக பிரம்மா அனுபவம் ஆத்மானுபவம் அப்படிங்கிறது ஏதோ அனுபவம் இல்லாத போது மாதிரியும் அந்த அனுபவத்தை பெற்ற மாதிரியும் நம்ம நினைக்கிறோம் இப்படித்தானே எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கு எனக்கு இறை அனுபவம் இல்லை எனக்கு ஆத்மா அனுபவம் இல்லைங்கிறோம் தப்பு ஆத்மானுபவம் இல்லாமல் பிரம்மாநுபவம் இல்லாமல் தேகானுபவமோ ஜெகதனுபவமோ கிடையாது எப்படி சொல்கிறோம் பாருங்க நீ உலகத்தை அனுபவிக்கிறேன்னா நீ பிரம்மத்தை அனுபவிக்கிற நீ உடம்பை அனுபவிக்கிறேன்னா ஆத்மாவை அனுபவிக்கிற ஆத்மாவை அனுபவிக்காம நீ இந்த அனுபவிக்க முடியாது அனுபவிக்கிறதுனா என்ன அர்த்தம் அனுபவிக்க பொருள் அனுபவிக்கப்படுற பொருள் இல்லை எல்லா ரெண்டு அனுபவமும் சைமல் டேனிஸாக இருக்கு ஆக வேற்றுமை அனுபவமும் ஒற்றுமை அனுபவமும் ஒரே காலத்தில் இருக்கிறது அத்வைத்த அனுபவமும் துவைத்த அனுபவமும் ஒரே காலத்தில் இருக்கிறது நம்முடைய கவனம் முழுவதும் அத்வை துவைத்தத்தில் இருப்பதால் அத்வைத்த அனுபவத்தை நாம் கவனிக்காமல் இருக்கிறோம் இந்த கவனிக்காமல் இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அத்வைத அனுபவத்தை ஆத்மா எல்லாம் ஒன்று தான் அத்வைத அனுபவம் ஆத்மா அனுபவம் பிரம்மா அனுபவம் கவனிக்காமல் இருக்கிறோம் கவனிக்காமல் இருக்கிறத கவனிக்கும்படி செய்வது குரு சாஸ்திரம் அது இங்கிலீஷில் சொன்னால் போக்கஸ்ன்னு சொல்கிறோம் நீ எப்பவுமே துவைத்தையே போக்கஸ் பண்ற அத்வைத்தத்தை ஃபோக்கஸ் போக்கஸ்னா என்ன தான் கவனிக்க மாட்டேங்கிற கல்லக்கண்டா நாயக்கானோம் நாயக்கண்டா கல்லக்காணம் உதாரணம் ஞாபகம் இருக்கணும் அதுக்கு தமிழில் பாட்டே இருக்கே மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தின் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தின் மறைந்தது பார்முதல் பூதமே பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம் தன்னை மறைத்தது தன் கரணாதிகள் தண்ணில் மறைந்தது தன் கருணாதிகள் அலைய பார்க்கிறபோது தண்ணிய காணும் தண்ணியை பார்க்கிற போது அலையை காணும்னு சொன்னா என்ன ஆகும்னா உனக்கு என்ன இல்லைங்கிறது எனக்கு இப்ப தெரியுதுன்னா தண்ணீரை பார்க்கும் பொழுது அலையை காணவில்லை அலையை காணும் பொழுது தண்ணீரை காணவில்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் உன்னுடைய புத்தியை காணவில்லை என்று எனக்கு சொல்லத் தோன்றுகிறது அப்படித்தான் சொல்லணும் ஆகா அலையை காணும் பொழுதே நீ தண்ணீரை காண்கிறாய் அவ்வளோதான் அது போன அலையை காணும் பொழுதே நீ தண்ணீரையும் காண்கிறாய் அதை போல பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுதே நீ பிரம்மத்தையும் பார்க்கிறாய் பிரம்மம் இல்லாமல் நீ பிரபஞ்சத்தை பார்க்க முடியும் நான் சொல்லியிருக்கேன் எல்லாத்துலையும் இருக்கிற இருப்பு பிரம்மம்னு சொல்லியிருக்கேன் ஆகையினால் நீங்கள் அதை மறக்காமல் பார்த்துக்கணும் ஆக இது அறிவுக்கு மட்டுமே விளங்குவது ஆக விவகாரத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் விவகாரம்னு சொன்னால் என்ன அலைன்னு சொல்ல சுவாமி இதெல்லாம் படித்ததுக்கு அப்புறம் நம்ம இனிமேல் அலை தண்ணீர்னு சொல்லணுமா தண்ணீர்னு மாத்திரம்தான் சொல்லணுமா குழந்தைக்கு காட்டுறோம்னு வச்சுக்கோ இது என்னது அப்படின்னு கேட்டால் இது தண்ணி தண்ணி அதிகமாக இருக்கிற இடம் இது என்னது அப்படின்னு கேட்டால் இதுதான் கடல் இதுக்கு பேர் அலைகள்னு பேர் இதுக்கு பேர் அலைகள்னு பேர் இதுக்கு பேர் கடல்னு பேர் இந்த அப்படி சொல்லலாம் சொல்லலாம் தப்பு இல்லை இது கடல்னு சொல்லலாம் நான் வேதாந்தம் படிச்சுருக்கேன் நான் இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன் காதில் போட்டிருக்கிற தங்கம் கழுத்தில் போட்டிருக்கிற தங்கம் கையில் போட்டிருக்கிற தங்கம்னா சொல்லுவீங்க அதுக்கப்புறம் விவகாரம் பண்ணுறபோது என்ன பண்ணுவோம் வளையல்னு சொல்லுவோம் நமக்கு எல்லாம் ஞானம் இருக்குமா இருக்கா தான் எப்போ இந்த ஜானம் இது பண்ணணும்னா இதனால் ப்ரோ அத்வைதானத்தினால என்ன சுவாமி பிரயோஜனம் அத்வைத ஞானம் இருந்த பிறகும் விவகாரம் பண்ணுறபோது நீங்களும் சொல்கிறீங்க எனக்கு உடம்பு சரி அப்புறம் எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுங்கிறீங்க ஆத்மா உடம்பு வேறு இல்லைங்கிறீங்க எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டால் விவகாரத்தில் போது நம்ம அப்படி பேசுவோம் ஆனால் மனசில் என்ன தெரியும் இதெல்லாம் என்னது என்னுடையதை தவிர நான் அவைகள் கிடையாது ஆக இதெல்லாம் வந்து உலகத்துக்கு ரொம்ப இது பண்ண மாட்டோம் இப்போ ஒன்றும் அலை வந்து தோன்றுகிறது அலை வந்து ஒடுங்குகிறது அலை உற்பத்தி ஆறுறதுக்காக சந்தோஷப்பட்டோமா அலை அழிஞ்சு போனதுனால வருத்தப்படுறோமா அது மாதிரிதான் யாராவது பிறந்தா சந்தோஷப்பட வேண்டியதும் சந்தோஷப்பட வேண்டியதும் இல்லை ஏதாவது இறந்து போனா வேண்டியதும் இல்லை சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எல்லாம் பேசுறதுக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லியவண்ணம் சரி டிரான்சாக்ஷன் பர்பஸ்க்கு நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கணும் அதுக்கப்புறம் வேதாந்தம் படிச்சிருக்கோன்னு யாருக்கும் நம்ம ஒன்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நமக்கு வேதாந்தம் மறக்க கூடாது நமக்கு மறக்கக்கூடாது ஏதாவது ரொம்ப தாக்குற போது நம்ம வந்து அது அதனுடைய பாதிப்பை நம்ம வந்து வெற்றி கண்டு மேலே வரணும் எந்த சந்தோஷத்திலையும் மயங்கி போயிடக்கூடாது எந்த துக்கத்திலையும் நாம் துவண்டு போயிடக்கூடாது ரெண்டு தான் முக்கியம் அத்வைதானத்தினுடைய பிரயோஜனம் என்ன துன்பத்தில் துடிக்க மாட்டோம் இன்பத்தில் துள்ள மாட்டோம் இன்பத்தில் துள்ள மாட்டோம் துன்பத்தில் துடிக்க மாட்டோம் ஆனால் இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் அடு இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றே வகுப்பில் சொல்ல முடியாது சுவாமி நான் வந்து இன்பத்தில் துல்றதில்லை துன்பத்தில் துடிக்கிறதில்லை எங்கள் ஹஸ்பண்டு அப்படி இருக்கார் நான் என்ன பண்ணுறது அவர் இன்ப இன்பத்தில் துல்றார் துன்பத்தில் துடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ எங்கள் குழந்தைங்கள்லாம் அப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படி வேடிக்கை பண்ணணும் அதாவது அஜ்ஞானிகளோட விவகாரம் போது எப்படி விவகாரம் பண்ணணும் அஜானி மாதிரி விவகாரம் பண்ணணும் குழந்தைங்களோட விளையாடுற போது எப்படி விளையாடணும் குழந்தையாக மாறிடணும் அப்போ வந்து இல்லை இல்லை நான் யார் நான் வந்து இப்படி ஷோ அண்ட் ஷோ ஆக்கும் இப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் இந்த வரட்டு கெளரவம் ஈகோலாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு குழந்தைன்னா குழந்தையாகவே மாறி குழந்தையோடு விளையாடணும் அதாவது ஒரு ஒரு அப்பாவுக்கு வருத்தம் நான் என்ன தான் நான் என் பையனுக்காக நேரம் கொடுக்குறேன் எல்லாம் பண்ணுறேன் என் பையனுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் ஆனால் என் பையனுக்கு என் பேர காட்டிலும் என் ஒய்ஃப்கிட்ட தான் ரொம்ப பிரிய ஜாஸ்தி அப்படின்னு அவனுக்கு ஒரு காம்ப்ளக்ஸ் அவனுக்காக நான் நேரம் கொடுக்குறேன் அவனுக்கு நல்லா சொல்லி கொடுக்குறேன் அவனுக்காக நான் நல்ல துணி இதெல்லாம் வாங்கி தரேன் அவனுக்காக பணமெல்லாம் சேவ் பண்ணுறேன் ஆனால் அந்த பையன் வந்து என்கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட்டை காட்டிலும் என் ஒய்ஃப்கிட்ட ரொம்ப அட்டாச்ச்டாக இருக்கான் அப்படின்னு ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட புகார் சொல்லிகிட்டு இருக்கான் எதுனால் வீட்டில் நடக்குமோ நடக்காதா நடக்குது அது எப்பவுமே அப்படிதான் பெண் குழந்தைகள்னால் அப்பா கிட்ட அட்டாச்ச்டாக இருக்கும் ஆண் குழந்தைகள்னால் அம்மா கிட்டே அட்டாச்சாக இருக்கும் அது ஸ்வாவம் ஊரில் பழக்கம் அது இப்படி அப்படிதான் சொல்கிறாங்க சைக்காலஜியில் கூட இப்படி தான் சொல்கிறாங்க ஐ ஹியூமன் நேச்சர் இவர் இவருக்கு அந்த வருத்தம் இருந்தது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த இவர் என்ன இது சரி பார்ப்போம் அந்த பையன் ஸ்கூல்லேருந்து வரான் வந்த உடனே அந்த பையன் அப்பாட்ட கேட்குறான் ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியுமா ராத்திரியில் கண்ணு தெரியுமா அப்படின்னு பையன் கேட்குறான் இது என்ன கேள்வி அந்த ஆந்தைக்கு வந்து பகலில் கண்ணு தெரியாது ராத்திரி தான் கண்ணுக்கு தெரியணும் அவனுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேனு இந்த பாடம் அப்பா சொல்கிறார் ஏற்கனவே இந்த பாடம் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேனு பகலில் ஆந்தைக்கு கண்ணு தெரியாது ராத்திரி தான் ஆந்தைக்கு கண்ணு தெரியும் அப்புறம் இன்னொன்று தெரியுமா உனக்கு அவர் சொல்கிறார் எக்ஸ்ட்ரா வேறு ஆந்தை முழுசாக கழுத்தை திரும்பி பார்க்க முடியும் உனக்கு தெரியுமா அதை சொல்லிக் கொடுத்தாங்களா அப்படின்ன உடனே சரி சரின்ட்டு உடனே வந்து அம்மா வராங்க அம்மா வந்தோடனே அம்மா அம்மா நீ சொல்லு பகலில் ஆந்தைக்கு கண்ணு தெரியுமா ராத்திரியில் ஆந்தைக்கு கண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்டவுடனே அவங்க அம்மா வந்து அந்த அம்மா ஜுவாலஜி படிச்சிருக்கா ஆனால் ஒன்று பகலில் தான் தெரியும் அப்படிங்கிறவ அம்மா ஐயோ ஐயோ ராத்திரியில் தான் கண்ணு தெரியும் அவனை அப்படியா கொழந்த அப்படியா கண்ணா எங்கள் டீச்சர் சொல்லிக் கொடுத்தா எங்கள் பாட்டி கொடுத்து சொன்னாங்கன்னு உடனே ஒன்று அந்த வந்து அது மாத்திரம் இல்லை அது பின்னாடியும் திரும்பி பார்க்குமா உனக்கு தெரியுமா அப்படிங்கிற அவளுக்கு எல்லாம் தெரியும் வேணும்னே குழந்தைகிட்ட அப்படி நடிக்கிறார் அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் குழந்தைகிட்ட வந்து வேணுன்னே அதாவது பிறருடைய வெற்றியில் நீ மகிழ்ச்சி உன்னுடைய வெற்றியில் நீ மகிழ்ச்சியை க விரும்பாது அப்படிங்கிறது அந்த பாடத்தினுடைய நீதி இல்லையா அந்த குழந்தைக்கு நான் கரெக்டாக சொல்லிட்டேன் அம்மா தப்பாக சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கொடுக்குற இது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ சொன்னான் ஏன் ஓ இவகிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கான்னு தெரியுறத அவனை சந்தோஷப்படுத்துகிறதான் அவளுக்கு லட்சியம் அவளை பெரியவளாக காட்டிக்கிறதுக்கு அவளுக்கு லட்சியம் இல்லை நீ அப்படி இல்லை உன்னை பெரியவனாக காட்டி அவனை மட்டந்திட்ட பார்க்குற அதனால தான் அவன் கிட்ட அட்டாச்ச்டாக இல்லை இது ஒரு நியாயம் ஒரு நீதி கதை புரியுறதோ எதுக்கு சொல்கிறதுன்னா தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நம்ம பகவத்கீதை படிச்சுருக்கோம் வேதாந்தம் படிச்சுருக்கோம்னு காமிச்சுக்க வேண்டாம் இல்லை இங்கேனா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாடம் நடத்துகிற ஆள் வேறையாக இருக்கும் அங்கே போய் தீர்த்தம் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா கதையே மாறிவிடும் எல்லாம் வந்து நிறைய விஷயங்களுக்கெல்லாம் வந்து இல்லை எத்தனையோ பேர் என்னெல்லாமோ சொல்லுவாங்க அத்தனைக்கும் சேர்த்து வச்சு எல்லாம் வந்து வேறு பதில்தான் சொல் வேதாந்த பதில் நீங்கள் எல்லோரும் அப்ரோக்ஷ அனுபூதி கிளாஸ்க்கு வாங்கினேன் நான் ஒருத்தரையும் கேன்வாஸ் பண்ணுறதே கிடையாது நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா அது அப்ரோக்ஷ அனுபதி வகுப்புக்கு வாங்க வகுப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவெல்லாம் பிறக்கும் அதான் அது அவங்களா முமுட்சுவாக இருந்து வரணுமே தவிர இல்லை வந்து பார்க்கணும் இல்லை நான் வந்து சொல் வந்து வந்துட்டாங்கன்னு வச்சுங்கோ நான் சொல்றதை கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா படுத்துனா அங்க என்ன சொல்றதுன்னா தக்ஷிணாமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணுங்கோ தக்ஷணாமூர்த்தியை பூஜை பண்ணுங்க அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் ஏதாவது சொல்லுவோம் உபாயங்கள்லாம் சொல்லுவோம்னு வச்சுக்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ அதை சொல்லுங்கோ இதை ஜபம் பண்ணுங்கோ அப்படிதான் சொல்லுவோம் ஆக எதுக்கு சொல்றோம் பாவாத்வைத்தம் சதா குறியாத் கிரியாத்வைத்தம் ந கருஹிச்சிது அத்வைத ஞானத்தை ஆழமான மனசில் வச்சுக்கோ செயலில் நல்ல தர்மத்தை அனுஷ்டி ஈஸ்வர பக்தியோட இரு எல்லாம் காமிச்சு துவைதத்தை க்ளீனாக ஃபாலோ பண்ணு நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் துவைத்தம் மோகாய போதாத் பிராக் போதே பிராப்தே மனிஷையா பக்தியர்த்தம் அல்லது பூஜார்த்தம் கல்பித்தம் துவைத்தம் அத்வைத்தாதபி சுந்தரம் இமோஷனலாக இருக்கிற உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இருந்தால் எல்லாம் துவைதத்தை அழகாக ஹேண்டில் பண்ண தெரியணும் சரி ஆக பிரபஞ்சத்தை எதுக்கு சொல்ல வந்தேன் பிரம்மானுபவங்கிறது பிரம்மானுபவத்துக்கு நீங்கள் வெயிட்டே பண்ணக்கூடாது இப்போ என்ன அனுபவம் அனுபவிச்சுருக்கோமோ அதுவே பிரம்மானுபவத்தைத்தான் நம்ம வேறு வேறையாக பார்த்து அனுபவிச்சுன்னு இருக்கோம் ஒரே அரிசி மாவைத்தான் இருபத்தஞ்சி சேவையாக பண்ணி அனுபவிச்சுருக்கோம் இல்லையா ஒரே அரிசி மாவு அதில் வந்து எலுமிச்சம்பழத்தை போட்டால் அந்த சேவை தேங்காயை போட்டால் இந்த சேவை எள்ளு போட்டால் எள்ளு சேவை மிளகு போட்டால் மிளகு சேவை இருபத்தஞ்சி எப்படி பண்ண முடியும் என்கிட்ட கடைசியில் வந்து உங்களுக்கு அந்த இது வந்து விடுத்தினா ஓஹோ நீங்கள் சொன்னீங்க நாங்கள் அஞ்சு நாலு தான் பண்ணுவோம் அதை எப்படி இருபத்தஞ்சு பண்ண முடியும் வரிசையா சொல்லுங்களேன் பார்ப்போம் தக்காளி சேவை வெங்காய சேவை ஏதோ சொல்ல வேண்டிதான் அது மாதிரி வச்சுன்னு ஒரே அத்வைதத்தை தான் நாம இப்படி பலவிதமா நானா ரூபா பவந்தி சரி ஆஹ் பிரபஞ்ச வீக்மானே அப்ப பிரம்மைவ பாசுரம் பிரம்மைவ ஆபாதி அந்த பிரகாசமான பிரம்மந்தான் விளங்குகிறது சுயம்பிரகாசமான பிரம்மன் தான் பிரபஞ்சமாக விளங்குகிறது இந்த பிரபஞ்சம் விளங்குகிறதுன்னு சொல்றோம் பாருங்கோ இந்த பிரபஞ்சம் இருக்கிறது இந்த பிரபஞ்சம் விளங்குகிறதுங்கிறோமே அந்த விளங்குகிறதுங்கிறது உணர்வை குறிக்கிறது இருக்கிறதுங்கிறது சத்த குறிக்கிறது ஆஹா பிரம்மன் என்னவா இருக்கார் சச்சித்தா இருக்கா அப்படி புரிஞ்சுக்கணும் இருக்கிறது பிரபஞ்சம் இருக்கிறது பிரபஞ்சம் விளங்குகிறது பிரபஞ்சத்தின் இருப்பும் பிரபஞ்சத்தின் ஸ்பூர்த்தியும் அதாவது விளக்கமும் அந்த இருப்பு விளக்க வடிவமாகிய பிரம்மத்தினால்தான் விளங்குகிறது இந்த வார்த்தையே நீங்க புரிஞ்சுக்கணும் ஆக இந்த சச்சித் ரூபமாக சச்சித் விளங்குகிறது பே வஸ்துக்கள் இருக்கிற சித் அத்வைதம் அபேதம் அப்படி சொல்லணும் பேத வஸ்துக்களில் இருக்கிற சச்சித் அபேதம் நாம ரூபங்கள் தான் பேதம் சச்சித் அபேதம் நான் சொல்லலை திருஷ்ய விவேகத்தில் ஒரு மகாத்மா உபதேசம் பண்ணியிருக்கார் வித்யாரண்ய சுவாமிகள்னு சொல்லுவாங்க சில பேர் ஆச்சராச்சாரியர் சொல்லுவாங்க ஆக திருஷ்யோகத்தில் சொல்கிறார் அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாம இத்தியம்ச பஞ்சகம் ஆத்தியத்ரயம் பிரம்ம ரூபம் ஜகத்ரூபம் தத்தோத்வயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அதாவது இருக்கிறது விளங்குகிறது எனது எனது அன்புக்குரியதாக இருக்கிறது இருக்கிறது விளங்குகிறது அன்புக்குரியதாக அன்புக்குற பிரியத்துக்குரியதாக இருக்கிறது நம்ம நம்ம உலகத்தில் நமக்கு பிரியமானதெல்லாம் இருக்கே நமக்கு பிரியமாக இருக்கிறது இன்னொருக்கு துவேஷமாக இருந்தாலும் அவருக்கு அவருக்கு இன்னொன்று பிரியமாக இருக்கே இப்படி பிரபஞ்சத்தில் எல்லோருக்கும் பிரியமானது ஏதோ ஒன்று இருக்கு ஆக இருக்கிறது விளங்குகிறது பிரியமாக இருக்கிறது அப்படின்னு மூணு மூணு அம்சம் அப்புறம் அதுக்கு ஒரு பேர் இருக்கிறது ஒரு வடிவம் இருக்கிறது அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது அஸ்தி பாதி ம் என்று அஞ்சு அம்சங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றன அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாம இத்தி அம்ஷ பஞ்சகம் அஞ்சு இருக்கு பிரபஞ்சத்தில் அஞ்சு அம்சம் இருக்கு அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாம இத்தியம்ச பஞ்சகம் அஸ்தினா என்ன அர்த்தம் இருக்கிறது பாத்தினா என்னர்த்தம் விளங்குகிறது பிரியம்னா என்ன ஆனந்தம் சொல்றது ஆனந்தம் அஸ்தி பாதினா என்ன அர்த்தம் வடிவம் நாம நாமன்னா பேர் இத்தியம்ச பஞ்சகம் அப்புறம் ரெண்டாவது ஆத்தியத்ரயம் பிரம்ம ரூபம் ஆத்தியத்ரயம்னா என் அர்த்தம் முதல் மூன்றும் பிரம்ம ரூபம் பிரம்மஸ்வரூபம் இருக்கிறது விளங்குகிறது இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது என்பது மூன்றும் பிரம்ம ரூபம் ஜகத் ரூபம் தத்தோத்வயம் ஜகத்ரூபம் தத்தோத்வயம் இந்த நாமமும் ரூபமும் ஜகத்தா இருக்கு நாம வரும் போகும் நாமரூபத்துக்கு பிகினிங் உண்டு ஆரம்பம் உண்டு நாமரூபத்துக்கு கொஞ்ச நாளைக்கு இருப்பு உண்டு நாமரூபத்துக்கு அழிவு உண்டு ஆனால் இருப்புக்கும் விளக்கத்துக்கும் இன்பத்துக்கும் தோற்றமும் இல்லை ஒடுங்குதலும் இல்லை இதெல்லாம் எதனால பண்ணுறோம் புத்தினால்தானே பண்ணிகிட்டுருக்கோம் எத்தனை கிளாஸ் பாருங்கள் இதிலேயே பேசின்ட்டு இருக்கோம் பாருங்கள் ஆத்தியத்ரயம் பிரம்ம ரூபம் ஜெகத் ரூபம் தத்தோத் தயம் அதனால நீங்கள் ஏதாவது காடு எக்ஸ்பீரியன்ஸுக்கு இனிமேல் கண்ணை மூடி கண்ணை மூடின்னு ட்ரை பண்ணுவீங்களா கண்ணை திறந்துன்னு ட்ரை பண்ணுவீங்களா கடவுளை நான் உணர வேண்டும் இறைவனை நான் உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கண்ணை திறந்துண்டு உணர்றதா கண்ணை மூடிண்டு உணர்றதா அப்படின்னு கேட்டா நீ கண்ண திறந்தாலும் கண்ண மூடினாலும் அதுகந்து நீ விலகவே முடிய நீ இருக்கிறாய் நீ விளங்குகிறாய் சொல்ல போனால் உனக்கு ஒம்பேரில் ரொம்ப உயிர் வெள்ளை கட்டினா அதனால் உனக்கு பிரியம் இருக்கிறது உனக்கு ஒரு வடிவம் இருக்கிறது உனக்கு ஒரு பெயர் இருக்கிறது இந்த பெயரும் வடிவமும் வரும் போகும் இருக்கிறது விளங்குகிறது இன்பமையாக இருக்கிறது என்பது வராது போகாது இதை புரிஞ்சுண்டா இதுக்கு பேர் தான் இதை புரிஞ்சுட்டா உடனே என்ன என்ன பிரயோஜனம் எல்லா விதமான பிரச்சனையும் தீர்ந்துவிடும் பிரச்சனை தோன்றுகிறது பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை போகிறது புது பிரச்சனை வருகிறது புது பிரச்சனை இருக்கிறது புது பிரச்சனை போகிறது எத்தனை பிரச்சனை வந்தாச்சு எத்தனை பிரச்சனை போயாச்சு எத்தனை பிரச்சனையை பார்த்தாச்சு அப்புறம் எத்தனை அத்தனை பிரச்சனைகளையும் பார்க்கிற நான் பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டவன் பிரச்சனைகளை வியாபித்திருப்பவன் அவ்வளவு பிரச்சனை யாருக்குன்னு சங்கராச்சாரியர் கேப்பர் ஒரு இடத்துல வரும் இதுல பதிமூணா அத்தியாயம் நினைக்கிறேன் கீதையில அஜ்ஞானம் யாருக்குன்னு கேட்பான் ஆப்போசிட் பார்ட்டி யாருக்கு யார் கேட்குறானோ அவனுக்கு தான் அப்படின்பார் அவித்யா கசிய யா யார் அவித்ய இருக்குதுன்னு சொல்கிறானோ அவனுக்கு தான் அவித்ய அவித்தியே கிடையாதுன்னு விடுவார் ஒரு பெரிய போடு போடுவர் அறியாமை யாருக்கு அப்படின்னு கேட்பான் யாருக்கு என்று கேட்கிறானோ அது அவனை பொறுத்த விஷயம் அப்படின்பார் ஆக அறிவே வடிவானவனிடத்தில் அறியாமை என்பது இல்லவே இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக அறிவே வடிவான என்னிடத்தில் அறியாமை என்பது அனுபலமும் இல்லை லௌகிக விஷயத்தில் வேணால் அறிவு அறியாமை இருக்கலாம் ஆனால் ஞானமே சுரூபமான என்னிடத்தில் அஜ்ஞானம் கிடையவே கிடையாது அஜ்ஞானம் என்னிடத்தில் கற்பிக்கப்பட்டது சொல்லப்போனால் விற்பி ஞானமும் அஜ்ஞானமும் என் மீது கற்பிக்கப்பட்டது ஸ்வரூப ஜானமாகிய என்னிடத்தில் இப்படி சொல்லுவோம் ஸ்வரூப ஜானமாகிய ஞானமும் அஜ்யானமும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆக ஜான அஜான சாட்சி அகம் நித்திய ஜான ஸ்வரூபா ஞான அஜான சாட்சி அகம் நித்திய ஜான ஸ்வரூபா சரி ஆக என்ன சொல்ல விரும்புறோம் இந்த ஸ்லோகத்தை அறுபத்தேழாம் ஸ்லோகம் இப்படி இருக்கு குடத்தை கிரகிக்கும் பொழுது மண்ணும் சேர்ந்தே கிரகிக்கப்படுகிறது மண்ணை நீக்கி உன்னால் குடத்தை கிரகிக்க முடியுமா அப்படிங்கிறார் மண்ணை நீக்கி உன்னால் குடத்தை கிரகிக்க முடியுமா முடியாது ஆதார துணியை நீக்கி உன்னால் படத்தை கிரகிக்க முடியுமா இந்த இந்த கலரை நீக்கி துணியை கிரகிக்க முடியுமான் அந்த ஆதாரத்தை நீக்கி இப்போ இந்த கலரை மாத்திரம் உங்களால் தனியாக கிரகிக்க முடியுமா நீளம் வெறும் நீளம் அது எதுவும் எதையும் சார்ந்துருக்கக்கூடாது சார்ந்திராத ஒரு தனி நீளத்தை பார்க்க முடியுமா எதையாவது சார்ந்துருக்கும் ஒரு நீலக்கலர் பூ அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கும் அதில் தான் நீலக்கலர் இருக்குது நீலக்கலர் தனியாக இருக்கவே முடியாது நீலக்கலரோ பச்சை மஞ்சக்கலரோ அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும் அந்த ஆதாரம் இல்லாமல் நீ அதை பார்க்க முடியாது ஆனால் நம்ம கவனமெல்லாம் இதில் இருக்குது நம்ம கவனமெல்லாம் நூலில் இருக்கு நூலும் பார்க்குறோம் இருந்தாலும் நம்ம டிசைனில் தான் நம்ம கவனமே இருக்குது ஃபுல்லாக ஃபுல்லாக மனசு முழுக்க அந்த டிசைனில் தான் இருக்குது நகையாக இருக்கட்டும் புடவையாக இருக்கட்டும் துணியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அந்த டிசைனில் தான் நம்ம மனது போகுது அதனால தான் என்ன பண்ணுறோம் நம்ம கவனமெல்லாம் அந்த டிசைன்ல போறதுனால ஆதாரத்தை நாம கவனிக்க ஆதாரத்தை கவனிக்காம ஆதாயத்தை கவனிக்க முடியுமோ அதான் கேள்வி ஆதாரத்தை கவனிக்காமல் ஆதாயத்தை கவனிக்க முடியுமா ஆதாயம் பார்க்கப்படும் ஆதாரமும் சேர்த்தே கவனிக்கப்படுகிறது அவர் சொன்ன உதாரணத்தை வச்சுன்னு இவ்வளவு சொல்றோம் குடம் கிரகிக்கப்படும் அதே சமயம் மண்ணும் சேர்த்தே கிரகிக்கப்படுகிறது அதை பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது பிரம்மமும் சேர்த்தே பார்க்கப்படுகிறது பிரம்மமின்றி உன்னால் எதையும் பார்க்க முடியாது அதனால் பிரம்ம அனுபவத்துக்கு தனியாக தியானமெல்லாம் நீ படித்தது புரிஞ்சதுன்னு வச்சுக்கூட புரிஞ்சது வந்து ஆழமான மனசுக்கு போகணும்னு தியானம் பண்ணுவோம் தப்பே இல்லை அதை நம்ம வரவேற்கணும் இப்போ அபரோக்ஷானுபூதியை மனப்பாடம் பண்ணிட்டேன் இதோடய அர்த்தமெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் வந்து என்னுடைய எனது சப்கான்ஷியஸ் லெவலுக்கு போகணும் ஆழமான மனசுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் உட்காந்து ஸ்லோகத்தோட அர்த்தத்தை எல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தீங்க இப்படி நான் சொன்ன மாதிரி இது இல்லைன்னா அதை கிரகிக்க முடியாது அப்படிங்கிற போது கிரகிச்சதையே மனசில் ஆழமா பதிய வைக்கணும் புதுசாக ஒன்றும் இல்லை அதெல்லாம் நிறைய வரப்போ வருது இந்த கழுத்துக்கள்லாம் விஷயம் விளக்கமாக வரப்போ வருது ஆக தியானத்தினால நமக்கு ஒன்றும் புதுசாக மோக்ஷம் வரப்போகிறது இல்லை தியானத்தினால ஞானம் வராது ஞாபகம் வச்சுங்க பெற்ற ஞானத்தை ஆழமான மனசில் பதிய வைக்கிற வேலையை வேணால் செய்யலாமே தவிர தியானத்தினால் ஞானம் வராது வேறு எதனால் வருமாதிரி உட்கார்ந்து படிக்க படிக்க நமக்கு ஞானம் வருதா இல்லையா ஒரு ஒரு வகுப்புலையும் விஷயம் புரியறதா புரியலையா புரியறதுன்னா நான் நம்பின்னு வகுப்பு எடுத்துட்டுருக்கேன் உங்களுக்கும் சொல்கிற போது என்ன சத்துவம் மகா தத்துவம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இது தத்துவம்னா என்ன எனக்கு மாத்திரம் புரிஞ்சு உங்களுக்கு புரியாமையே பேசிகிட்டு இருக்கிறது அப்போ உங்களுக்கும் புரியாம எனக்கும் புரியாம இருந்தா அதுக்கு பேர் மகா தத்துவம்னா ஜோக்குது ஆஹ் இது மகா தத்துவம் இல்லை தத்துவம் புரியறது எனக்கும் புரிஞ்சுதான் நான் சொல்றேன் உங்களுக்கும் புரியற மாதிரிதான் சாஸ்திரத்தை சொல்லி வச்சுன்னு எவ்வளவு அழகா சொல்றேன் இதுக்குன்னு ஸ்பெஷலா ஒன்னும் தேடாதப்பா உன் புத்திய வச்சு விவேகம் பண்ணு பகுத்தறிவாயாக எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதை நீ கவனிக்கிறத விட்டுவிட்டு ஏதோ காடு ரியலைசேஷன் செல்ஃப் ரியலைசேஷன் இங்கிலீஷில் இதெல்லாம் போட்டிருக்காங்களா அதனால் இதெல்லாம் வெறும் கிளாஸ் வெறும் ஸ்கிரிப்சர்ஸ் வெறும் இதை காகிதத்தை பிழிஞ்சா எதாவது வருமா அதுக்குன்னு சாதனை பண்ணணும்பாங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அந்த பிரம்ம அனுபவத்துக்கு சாதனை பண்ணணும்பாங்க மனப்பக்குவத்துக்கு சாதனை பண்ணணும் ஆனால் பிரம்ம அனுபவத்துக்கு சாதனை என்ன சாதனை தெரியுமோ இப்படி நான் சொல்றத பொறுமையா கேட்டுக்கிறது தான் சாதனை நானும் பொறுமையா சொல்லின்னு இருக்கிறது தான் சாதனை அது நீங்க கேட்டுருக்கிறது தான் சாதனை கேட்டு புரிஞ்சுக்கிறது தான் சாதனையை தவிர வேற ஒரு ஸ்பெஷல் சாதனை சுவாமி இந்த அபரோட்ச அனுபூதி புரியறதுக்குன்னு ஒரு மந்திரம் சொல்லுங்கண்ணே ஜபம் சொல்லி கொடுங்கண்ணே அப்படின்னு சொன்னா ஜபம் எல்லாம் இல்லை ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஹோமம் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு முக்தி அடையிறதுக்கு ஏதோ ஹோமம் இருக்கான்னு இருக்கு அந்த ஹோம குண்டத்தில் நீங்களே உள்ள போயிடும் முக்தி அடையிறதுக்கு ஹோமம் இருக்கு அந்த ஹோமத்தில் விஷயம் என்னன்னு கேட்டா நீங்களே அந்த அக்னியில சமர்ப்பணம் ஆயிடும் அப்படின்னு யாராவது பண்ணுவாங்களே வேதம் சொல்கிறது நானே நான் என்னும் நெருப்பில் என்னை நானே ஹோமம் செய்கிறேன் என்ன வார்த்தை பண்ணோம் நானே நான் என்னும் நெருப்பில் என்னை நானே ஹோமம் செய்கிறேன் அஹமே வாஹம் ஆம் ஜு ஹோமிஸ்வாஹா தண்ணியில் குளிக்கிற போது இதை சொல்லிவிட்டு மூங்கணும் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நானே நான் என்னும் நெருப்பில் என்னை நானே ஹோமம் செய்கிறேன் சொல்லி தண்ணியில் மூங்குற போது சொல்கிற மந்திரம் அது சுவாகா சொல்லி அந்த சுவாகா சொல்லி முடிக்கிற போது கரெக்டாக முங்கிடணும் காதில் கையை வச்சுட்டு மூக்கில் கையை வச்சுட்டு முங்கிடணும் ஏன்னா அந்த தண்ணி அக்னியாக நினைக்கணும் அக்னியாக பாவனை பண்ணி பண்ணுறோம் ஏன்னா அக்னே ராபா தண்ணீர்லேருந்து தானே ஜலம் வந்தது ஆகையினால் ஜலத்தினுடைய காரணம் அக்னி ஆகையினால் அக்னி ஜலத்தில் நம்ம நிஜமாகவே அக்னியில் போனால் போயிடுவோம் ஆகையினால என்ன சொல்கிறோம் தண்ணீரில் ஸ்நானம் பண்ணுறது அக்னியில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு சமானம் ஹோமத்துக்காக சொல்ல வந்தேன் எல்லாம் கிடையாது இதுக்கு பேர் தான் ஞான யஜ்யம்னு பேர் இங்கே என்னென்னா சிந்திக்கிற சக்திங்கிற நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் சிந்திக்கிற சக்திங்கிற நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் மன ஒருமுகப்பாடுங்கிற நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் சித்த சமாதானம் அது எரிஞ்சுகிட்டு இருக்கணும் சிந்திக்கிற சக்தி சொல்றதை புரிஞ்சுக்கிற சக்தி கணல் விட்டு எரியணும் அதுவும் கேட்கிறத வந்து நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் ஒன்று ஒ கவனமா கேட்கணும் ஏகாகிரதா ஒருமுகப்பாடுங்கிற நெருப்பு இருக்கணும் காதை நல்லா காது நல்லா கேட்கணும் காது அதான் அதனாலதான் என்ன சொல்றது நான் காது நல்லா கேட்கிற போதே நல்லதெல்லாம் கேட்டுக்கோ காலன் வரும் கண் பஞ்சு அடையும் முன்னேன்னு காது கேட்காமல் போயிடுதுன்னா அப்புறம் சாஸ்திரம் கேட்க முடியாமல் போயிடுமே ஸ்லோத்ரஸ பூஷணம் சாஸ்திரம் ஆக காது நல்லா திறந்து வச்சுருக்கணும் உங்கள் காது தான் ஹோமகுண்டம் சிந்திக்கிற சக்தி தான் நெருப்பு ஒருமுகப்பட்டுருக்கிற மனசு சிந்திக்கிற சக்தி தான் நெருப்பு நான் சொல்கிற வார்த்தைகள் தான் நெய் அது போய் அதில் விழுந்து விழுந்து அது என்னாகணும் எரியணும் இல்லாட்டி நான் சொல்கிறதெல்லாம் தண்ணியாக போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க இருக்கிற நெருப்பெல்லாம் அணைஞ்சு போயிடும் ஆஹா பிரபஞ்சே வீக்மானே அப்பி பிரம்மை भासुरं பாசுரம் பிரம்மைவ ஆ பாதி பூர்ணதா பாத்தீன்னு அர்த்தம் அதாவது இவன் பார்க்குற போது இவனுக்கு என்ன தெரியுதுன்னா பிரம்மைவ இதம் சர்வம் பாரதியாருக்கு வந்து மேகத்தை பார்த்த உடனே எனது பாட்டு வந்து அது சொல்லுவாங்க காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா நமக்கு அது காக்கா கருப்புன்னு தான் தெரியும் மகாவிஷ்ணுவை என்ன கிருஷ்ணரை சம்மந்தப்படுத்துற கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா அதெல்லாம் தான் பாவனை இது ஆட்டிடியூடு பாவனை நம்ம என்ன சொல்கிறோம் பாவனை இல்லை ஃபேக்டுங்கிறோம் இது பாவனை இல்லை கற்பனை இல்லை உண்மைங்கிறோம் கல்லை கல்லா பார்க்கறது ஞானம் கல்லை கடவுளா பார்க்கறது அஞ்ஞானமா ஞானமா ஏற்கனவே சொல்லிருக்கேன் கல்லை கல்லா பார்க்கறது விவகார ஜானம் கல்லை கடவுளா பார்க்கறது நாமளா விரும்பி பண்ணியிருக்கிற கற்பனை கல்லை பிரம்மமா பார்க்கறது உண்மை பிரம்மந்தான் கல்லா காட்சி அளிக்கிறது அந்த கல்லத்தான் நாம என்ன சொல்றோம் ஈஸ்வரன் பிரம்மனுடைய வெளிப்பாடா சொல்லி சொல்றேன் படிப்போம் எடுத்தபடியா சதைவாத்மா விசுத்தோஸ்தீபி வை சதா திவித ரஜ்ஜு சதைவாத்மா விஷு ஹியுதி வை சதா ட்விதா ரஜ்ஜு சொல்றார் ஒரே வஸ்து பார்வை இரண்டுங்கிறார் பொருள் ஒன்று பார்வை இரண்டு அறியாமையில் இருப்பவன் பிரபஞ்சத்தை பார்க்கிறான் அறிவுள்ளவன் பிரம்மத்தை பார்க்கிறான் அதுதான் விஷயம் ஒரே வஸ்து தான் இது சொல்லலாம் இல்லையா நகையை வாங்குபவர்கள் டிசைன்களை பார்க்கிறார்கள் நகையை விற்பவன் தங்கத்தின் எடையை பார்க்கிறான் சொல்லாம கூடாத ஒரே பொருள்தான் இவங்க வந்து எப்படி இப்படி காலத்தில் போட்டு கண்ணாடியை பார்த்து திரும்ப திரும்ப போட்டு போட்டு பார்க்குறோம் இப்படி இருக்கா நல்லா இருக்கா சொல்ல இன்னொருத்தர் வேறு கேட்கணும் நல்லா இருக்கான்னு கே கேட்ட உடனே அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா நல்லா இருக்குன்னு சொல்லணும் இது சரி இல்லைன்னு சொன்னால் இவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டாங்களே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது ஆனால் அவங்களுக்கு நல்லா இல்லைன்னுட்டாங்களே அப்படின்னு ஒருவேளை நல்லா இல்லையோ என்னவோ இது பேர் தான் சம்சாரம்னு பேர் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின் சொல்லி பண்ண மாட்டோம் திரும்ப திரும்ப போட்டு பார்க்க எப்படி பார்க்க கண்ணாடியை பார்க்க இந்த பக்கத்தில் இந்த கோணத்திலேருந்து பார்க்க அப்புறம் மூணு பேர்கிட்ட கேட்டிங்கன்னா மூணு பேர் ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா கண்டிப்பாக சொல்லுவாங்க நாத்தனார் கண்டிப்பாக ஒன்று சொல்லுவாங்க கண்டிப்பாக மாமியார் ஒன்று சொல்லுவாங்க அக்கா ஒன்று சொல்லுவாங்க வேறு ஒன்று சொன்னால் க இதெல்லாம் ஒரு ஒருத்தர் ஒன்று சொன்ன உடனே நமக்கு சிலது ப்ளஸ்ஸும் இருக்கும் அதில் மைனஸும் இருக்கும் அனாவசியமாக இழுத்து போட்டுக்கிற சம்சாரங்கள்லாம் அதனால் இந்த கட்டடத்தில் நாங்கள் காமிச்சு எல்லாேரும் காமிக்கிறதே இல்லை ஆளாக ஒன்று சொல்லிடுவாங்க எப்படியோ தப்போ ரைட்டம் ஏதோ கட்டின்ட்டு இருக்கிறது இல்லாட்டி சில பேர் சொல்கிறது நல்லதாக இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அப்படி பார்த்தா அதுவும் நிறைய இருந்துன்னு நிறைய நல்லதுலேயும் வெரைட்டி நிறைய இருக்குது அதனால் நம்மளால் ஒன்றும் முடிவெடுக்க முடியாது காரியம் பண்ணணும்னா சிலதெல்லாம் என்ன அபிப்பிராயம்லாம் ரொம்ப கேட்க ஆரம்பித்தா இப்போ நான் வந்து கிளாஸை எத்தனை மணிக்கு வச்சுக்கலான்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன் கிளாஸை எத்தனை மணிக்கு வச்சுக்கலான்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு டைம் சௌகரியமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு டைம் சௌரியமாக இருக்கும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவீங்க கடைசியில் என்னென்ன க்ளாஸ் கிடையாது அப்படி சொல்லலாம் ஒரு டயத்தை முடிவு பண்ணி என்னோட சௌகரியத்தை பார்க்க வேண்டாமா முடிவு பண்ணி பண்ண அதாவது ஒரே விஷயத்த ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கோணத்துல பாக்குறோம் இது உதாரணத்துக்கு என்ன பண்றது இந்த யானை உதாரணம் சொல்றாங்க இல்லையா இந்த பார்வை இல்லாதவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தன் இதை தடவி பார்த்தான் அது மொரமா இருந்தது அப்புறம் ஒருத்தன் கால தடவினா எல்லாருமா சேர்ந்து யானைய பார்த்த மாதிரிதான் அது மாதிரி இங்க இங்க சொல்ற ஒரே ஒரே பிரபஞ்சம்தான் இருக்கு இருக்கிறது ஒரு பொருள் தான் இருக்கு ஆனா ஒருத்தன் அத வேற்றுமையா பார்க்கறான் ஒருத்தன் ஒற்றுமையா பார்க்கறான் இந்த பிரபஞ்சத்தை ஒருத்தன் துவைத்தம் சத்தியம்னு பாக்கிறான் இன்னொருத்தன் அத்வைத்தம் சத்தியம்னு பாக்குறான் அத்வைத்தம்னு சத்தியம்னு பாக்குறான் யாரு ஜானி துவைத்தம் சத்தியம்னு பாக்கிறான் அஜானி அவ்வளவுதான் விஷயம் இங்க சொல்றதை பாருங்க ஆத்மா சதா விஷுத்தா அஸ்தி ஆத்மா எப்பொழுதும் தூய்மையாகவே இருக்கிறது அதுக்கு வந்து உடல் தூய்மையும் தேவையில்லை உடல் தூய்மை உடலில் தூய்மையும் இருக்கும் தூய்மையின்மையும் இருக்கும் மனசில் கேட்கணுமா மனசில் தூய்மையும் இருக்கும் தூய்மையின்மையும் இருக்கும் உணர்வில் உணர்வு என்றும் தூய்மையானது சுத்தம் அபாப வித்தம் புண்ணிய பாபமற்றது ஆஹா ஆத்மா விஷுத்தா சுத்தம்னு போட்டால் போகிறதோ விசேஷ சுத்தா பரிபூர்ணமாக சுத்தமானது நித்திய சுத்தம்னு அர்த்தம் ஒரு நாளும் அசுத்தமாகாதுன்னு அர்த்தம் சுத்தத்தையும் அசுத்தத்தையும் காண்பது நித்தியசுத்தமானது ஏன்னா நமக்கு அப்படி ஒரு இது இருக்குது நான் அசுத்தம் நான் அசுத்தம் அதாவது இன்னொருத்தர் சொல்கிறா நீ அசுத்தம்னு யாராவது ஒருத்தர் பார்த்து சொல்கிறாங்க நீ சுத்தமாக இல்லை பக்கத்தில் வராத தொடாத அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்போ நீ சுத்தமாக இல்லைன்னு சொல்கிறது நீயும் சுத்தமாக இல்லை ஓ மனசு அதை விட இருக்கு அப்படின்னு சொல்கிறது சில நம்மளே நம்ம சொல்லிப்போம் நான் என்ன தான் பண்ணாலும் எனக்கு சுத்தமே வரமாட்டேங்குது ஸ்மெல் வருதுன்னா இது காம்ப்ளெக்ஸ் அப்புறம் என்ன இருக்குதுன்னா மனசில் வந்து அசுத்தமாக இருக்குது என்னுடைய எண்ணங்கள் எனக்கு தெரியும் மனசில் அசுத்தமான எண்ணங்கள் இருக்குது நான் என்ன இது சாஸ்திரம் என்ன சொல்கிறது எது சுத்தம் எது அசுத்தம் என்று எது அறிகிறதோ அது யாண்டும் சுத்தமாகவே இருக்கிறது ஆகையினால அகம் நித்திய சுத்தஹா அகம் நித்திய சுத்த காம்ப்ளெக்ஸ் வேண்டாம் அப்படி தான் இருக்கும் உடம்பு சுத்தாசுத்தோடு தான் இருக்கும் மனசும் சுத்தாசுத்தமாக தான் இருக்கும் ஆனால் அதோட அதோடு என்னை இணைச்சிக்கிட்டேன்னா அதை குறித்து எனக்கு சந்தோஷமும் துக்கமும் ஏற்படும் என் மனது சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லி என் மனசோடு என்ன நினைச்சிக்கிட்டேன்னா எனக்கு சந்தோஷம் வரும் என் மனது அசுத்தமாக இருக்குன்னு மனசோடு என்னை இணைச்சிக்கிட்டால் எனக்கு துக்கமாக இருக்கும் ஆஹா சுத்தத்தையோ அசுத்தத்தையோ நாம் பொருட்படுத்தலை அதுக்காக வேண்டி அசுத்தமாக இருக்கணும்னு இல்லை நம்ம எப்போவுமே நல்ல சூழ்நிலையில் இருக்கணும் நல்ல விஷயங்களையே பேசுகிறவங்களோட பழகணும் நல்ல வார்த்தைகளையே கேட்கணும் நம்ம மனது சுத்தமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ரிலேட்டிவாக பண்ணணுமோ அத்தனையும் பண்ணணும் ஆனால் அதையும் மீறி ஜென்மாந்திர சம்ஸ்காரங்கள் பூர்வ வாசனைகள் இதனால ஏதாவது அசுத்தமானது வந்ததுன்னு சொன்னால் அப்போதான் இந்த ஞா அதை குறித்து நீ கவலைப்படாதே நான் இவ்வளவு வருஷம் சாதனை பண்ண மகாத்மா காந்தி சொல்கிறார் நாற்பது வருஷமா நான் ரொம்ப நல்ல நல்ல எண்ணங்களோடு இருந்தேன் நேற்றுக்கு இரவு எனக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்தது அப்படிங்கிறார் அதை குறித்து அவர் வருத்தம் நான் அதுக்காக மிகவும் வருந்தினேன் அன்று முழுவதும் உபவாசம் இருந்தேன் அது ஒரு அவைக்ட் பண்ணுறது பாதிக்கிறது நாற்பது வருஷமாக சுத்தமாக இருந்தேன்னா நேற்றுக்கு எங்கிட்ட கெட்ட எண்ணம் வந்துடுத்து ஆகையினால எனக்கு அது கஷ்டமாக இருந்தது கில்ட்டு ஃபீலிங் குற்ற உணர்ச்சி ஆகையினால அதுக்கு நான் பரிகாரம் பண்ணுறேன் இங்கே சாஸ்திரம் என்ன சொல்கிறது அது இப்படி இருக்கும் உலகம்னு ஆசிரமத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல சுத்தமாக இருக்கும் அங்கே போய் குப்பை தொட்டியை ப இப்படி இருக்கும் ஆ குப்பை தொட்டியும் கூட நீட்டாக வைக்கணும்னு நினைப்போம் அப்போ எல்லாம் சுத்தமாக இருக்குதுன்னு நினைச்சாலும் அது சுத்தமும் சேர்ந்து தான் இருக்கும் அதுக்காக வேண்டி அதை நம்ம டெவலப் பண்ணோன்னு வைங்களேன் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணுவோம் அப்போ சிங்கப்பூர் மாதிரியே க்ளீனாக வச்சுக்க முடியுமா சிங்கப்பூர் மாதிரி ஹாங்காங்கும் இல்லை மலேஷியாவும் இல்லை ஒரு ஊர் மாதிரி ஒரு ஊரில் கவனிக்கிற அதுக்குன்னு நிறைய ஆளை போடுறாங்க இப்போ வித்யாப்பீட்டத்துலேயே நான் நிறைய ஆளை போட்டோன்னு வைங்களேன் எப்போ பார்த்தா பிரிக்கின்றே தான் வேலை தான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் அங்கே எல்லாம் வந்து நெய்யெல்லாம் இப்படி வைக்கிறீங்க போகிறே கட்டியாக சேர்ந்து போகிறது அதை க்ளீன் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லத்தான் சொல்லுவோம் ஆனால் வந்து அது இப்படி இருக்கு அப்படி இருக்கு நம்ம என்ன எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் அது ஒரு வியாதியாக மாறிடும் வீட்டிலே உங்கள் வீட்டில் வீட்லேயே எல்லாம் நீங்கள் எல்லாம் தொடச்சி கிடச்சி கிளீனாக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க திடீர் ரோடு ரோட்டுக்கிட்ட வீடு இருக்குன்னா தூசியெல்லாம் சேர்ந்து போயிடும் அப்போ உடனே மனசுக்கு என்ன ஆகிடும் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லித்தோம் அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஸ்லோகம் எல்லாம் ஞாபகம் வரணும் அதனால் என்னன்னா இது ரொம்ப ஓவராக போச்சுன்னா அதுக்காக பண்ணாமல் இருந்தாலும் தப்பு ஓவராக அதை பற்றி நான் இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறதே உங்களுக்கு சொல்ல நீங்கள் ஓவராக சொல்கிறீங்கன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான் அதனால் மனசை வந்து சுத்தமாகவே வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம எல்லா முயற்சியும் பண்ணுவோம் அதையும் மீறி அசுத்தமானது வந்ததுன்னு சொன்னால் நம்ம அதை பற்றி வருத்தப்பட கவலைப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது ஏன்னு ஆனால் அதே சமயம் அசுத்தமானதை செயல்படுத்தவும் கூடாது தீய எண்ணங்களை வளர்க்கவும் கூடாது தீய எண்ணங்களை செயல்படுத்தவும் கூடாது தீய எண்ணங்களை குறித்து ஓவரா அலட்டிக்க கூடாது கவலைப்படக்கூடாது அதுதான் சௌரியமா போச்சு நினச்சிக்கூடாது அதுக்கு பரிகாரம் எல்லாம் பண்றது நம்ம நம்ம சூழ்நிலை எப்பவும் அப்படி அதுக்குதான் வச்சுக்கணும் நம்ம எப்பவும் ப்ரொட்டெக்டடா சொல்றாங்க இல்லையா ஹைஜின்னு சொல்றாங்க இல்லையா நம்ம வந்து இப்போ ஆப்ரேஷன் தேட்டர் எப்படி இருக்கும் ஆப்ரேஷன் தேட்டர் எப்பவுமே நீட்டாக இருக்கணும் கத்தி கித்தி எல்லாம் கிளீனாக இருக்கணும் வயத்தத்தை உள்ளுக்குள்ளே போடுற சமாச்சாரம் ஆனால் அங்கேயும் நீங்கள் கேட்டிங்கன்னா இது நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊரை விட சுவிட்சர்லாந்து போனீங்கன்னா இன்னும் நீட்டாக தான் இருக்கும் அதாவது அது ரிலேட்டிவ்ங்கிறது அதுக்கு பேர் சாரஸ்திரத்தில் பேர் சாத்திசயம்னு பேர் சுத்தத்தில் சாதிசயம் இருக்கு சுத்தத்துக்கு எண்டே கிடையாது இருக்க வேண்டிதான் உடம்பையும் துடைக்கணும் துணியையும் துடைக்கணும் வீட்டையும் துடைக்கணும் எல்லாத்தையும் தொடச்சி தொடச்சு தொடைச்சு தொடைச்சி வச்சுட்டே இருக்கணும் சில பேர் சொல்லுவாங்களே தேஞ்சி போயிடு போகிறது அதனால தான் சுவாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணால் கூட தொடைக்கக்கூடாதுங்க போகும் ஒத்தி ஒத்தி எடுக்கணும் வெங்கடாச்சலபதிக்கெல்லாம் ஒத்தி ஒத்தி தான் எடுப்பாள் ஏன்னா சுவாமி இல்லையா ரொம்பவும் தேய்ச்சா தேஞ்சி போயிடுவோம் இப்படி வர பரம்பரை எத்தனை வருஷமாக இருக்குது கோயிலில் அது மூர்த்தி ஆகையினால அதை ஒத்தி ஒற்றி சரி இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆகினால நம்ம எப்போவுமே சுத்தத்துக்கு மதிப்பு தரணும் அதே சமயம் சுத்தத்துக்கு அடிமையாயிடக்கூடாது அது மாத்திரம் நாம நாம் சுத்தமானவர்கள் எப்பொழுதுமே ஆத்மா சுத்தமானது மனசு 100% பியூர் ப்யூர் ஸீரோ லெவல் அதெல்லாம் சொல்லவே முடியாது எப்பேற்பட்ட ஆளுக்கும் கிடையாது ஆனா மனசுன்னு இருந்தால் அதுல வந்து பிளஸ் மைனஸ் வரத்தான் செய்யும் அதுக்கு தெரிஞ்சுக்கிண்டு நம்ம என்ன நம்ம மனசோட நம்மளை சேர்த்துக்கிறதே மனசோட சேர்த்துனா நம்ம வந்து குறுகியவர்களாகவோமா பறந்தவர்களாக நம்மை மனதோடு நாம் இணைத்து கொண்டால் நாம் குறுகியவர்கள் ஆகி விடுவோமா பறந்தவர்களாகுவோமா மனதோடு நம்மை நாம் குறுகியவர்களாகி விடுவோம் ஆகையினால நம்ம பறந்த பிரம்மமா புரிஞ்சுக்கணும் ஆக ஆத்மா சதா விஷுத்தகாயே அஸ்திங்கிறார் ஆத்மா எப்பொழுதும் சுத்தமாகவே இருக்கிறது ஸ்டேட்மெண்ட் அது நீங்கள் கீழே இருக்கிறத போட்டுக்கணும் ஞானினா அப்படின்னு போடணும் கீழே ரெண்டாவது லைனில் இருக்குது இல்லையா ஞானினா ரெண்டு இருக்கு ஞானின ஆத்மா சதா ஏவ ஞானினா விஷுத்தா அஸ்தி ஞானிகளுக்குன்னு போடணும் ஞானிகளுடையன்னு போட்டிங்கன்னா வம்பு வரும் ஞானிகளுடைய ஆத்மா எப்பொழுதும் சுத்தமாக இருக்கிறது அக்ஞானிகளுடைய ஆத்மா எப்பொழுதும் அசுத்தமாக இருக்கிறது அப்படி அர்த்தம் இல்லை ஞானிகளுக்கு ஆத்மா எப்பொழுதும் சுத்தமாகவே இருப்பது விளங்குகிறது புரிகிறது அஜ்ஞானிகளுக்கு சதா அசுத்தஹாபாதி அதனால தான் அடிக்கடி இந்த என்ன சொல்கிறது செல்ஃப் கிரிட்டிசிசம் தன்னைத்தானே நொந்துக்கிறது நாங்கள்லாம் நீங்கள் என்ன தான் சாமி அபரோட்ச அனுபூதி எடுங்கோ நாங்கள்லாம் இந்த ஜென்மாவில் இதெல்லாம் கிடையாது எங்களுக்கு நீங்கள் தீர்மான நீங்கள் என்னை வந்து என்ன தான் வந்து நீ வந்து நீ சொ தூய்மையானவன் நீங்கள் விழுந்து விழுந்து சொன்னாலும் நான் தூய்மையானவன் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் இந்த கோழி கதை தான் கோழி கதை சொன்னேன் இல்லையா ஒருத்தன் தன்னை கோழியான்னு நினச்சுன்னு விட்டான் ஏ நீ கோழி இல்லைடா நீ மனுஷன்னு சொன்னா அவன் வந்து இல்லைனா கோழி தான் நான் கோழி இல்லை மனுஷன் எனக்கு தெரியும் அந்த இது நாய்க்கு தெரியாதே நான் மனுஷன்னு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அந்த கதை ஞாபகம் இருக்கு இல்லையா சரி அது மாதிரி விழுந்து விழுந்து சொல்கிறேன் நீ சுத்தம் பா அப்படின்னா நான் சுத்தம்னு எனக்கு தெரியுறது ஆனா நான் சுத்தம்னு இவனுக்கு தெரியலையே அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி போன என்ன இவனுக்கு தெரியலையே அவனுக்கு தெரியலையே அவன்லாம் என்ன பார்த்து அசுத்தம் அது அவன் ப்ராப்ளம் பா ஆக என்னால வந்து உன்னை பொறுத்த வரைக்கும் நீயும் சுத்தம் அவனும் சுத்தம் ஞாபகம் நானும் சுத்தம் எனக்கு ஆதாரமானதும் சுத்தம்தான் அவனுக்கு ஆதாரமானதும் சுத்தம் தான் அசுத்தமே கிடையாது அசுத்தம்யா அசுத்தம் மித்யா ஏன் வச்சுக்கணும் லௌகிக்க சுத்தமும் மித்யா உலகியல்ல சுத்தமும் மிச்சை அசுத்தமும் மிச்சை நமக்கு மனசுல இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் சாஸ்திரம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது நமக்கு எப்ப பார்த்தாலும் நான் வந்து இம்பியூரா இருக்கேன் இம்பியூரா இருக்கேன் புறந்தூய்மை நீர் ஆலமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் ஆனா நம்ம பேச்சு பொய் இல்லாம இருந்ததுன்னா அது மனசோட சுத்தத்தை காட்டுறது பேச்சில் பொய் கலக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறார் மனதினுடைய சுத்தத்தை காட்டுவது பேச்சில் பொய் கலவாமல் இருப்பது பேச்சில் பொய் கலவாமல் இருந்ததுன்னா அவன் மனசு சுத்தமானதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம்ங்கிறார் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் இன்னொருத்தரை சொல்கிறாங்களோ இல்லையோ நம்ம நினச்சிக்கலாம் நம்ம பொய்யே கலந்து பேசாமல் இருந்தால் நம்ம மனசு சுத்தமாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னொருத்தருக்கு புரியலோ இல்லையோ நம்ம மனசு சுத்தமாக இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும் மனசையே கண்ணால் பார்க்க முடியல மனசு சுத்தமாக இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்னு கேட்டால் நம்ம பேசுகிற பேச்சை வச்சு நம்ம மனசை நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் நம்ம மனசை தான் ஜட்ஜு பண்ணணும் நம்ம மனசை ஜட்ஜ் பண்ணினோம்னா நமக்கு நல்லது ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் ஓவரால் ஜட்ஜ் பண்ணோம்னா அதோட சேர்ந்துடுவோம் அதனால் அது வேடிக்கை சொன்ன இல்லையா ஐ ஹாவ் மைண்ட் ஐ ஹம் நாட் மைண்ட் டோன்ட் மைண்ட் நான் மனதை உடையவனாக இருக்கிறேன் ஆனால் நான் மனமல்ல எனவே நான் மனதை பொருட்படுத்த போவதில்லை ஓரளவுக்கு மதிப்பேன் அளவுக்கு மீறி மனசை நான் மதிக்க மாட்டேன் ஏன்னா மனசுதான் நமக்கு ரொம்ப ஏன்னா அதோடு தானே சேர்ந்து வாழ வேண்டியிருக்கு அதோடு சேர்ந்து வாழ வேண்டியிருக்கிறதுனால அதனுடைய த இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை என்னெல்லாமோ பண்ணுறது அதனால் மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோ பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம் மனோஹித்விவிதம் புரோக்தம் சுத்தம் சாசுத்தமேவ அசுத்தம் காமசங்கல்பம் சுத்தம் காமவிவர்ஜிதம் ஸ்லோகம் புரியணுமா மனோஹித்விவிதம் புரோக்தம் மனது இரண்டு விதமாக இருக்கிறது சுத்தஞ்ச அசுத்தமே வனோஹித்விவிதம் புரோக்தம் அசுத்தமே வழகான ஸ்லோகம் அது நான் நினைக்கிறேன் அமிர்தபிந்து உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்துல வருது மனோஹித்விவிதம் புரோக்தம் சுத்தம் சேவச்சுமான மனசு அசுத்தமான மனசுன்னு மனசு ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது மனோஹித் விவிதம் புரோக்தம் சுத்த அசுத்தமே வச்சு அசுத்தமே வச்ச அசுத்தம் காமசங்கல்பம் காம விவர்ஜிதம் அக காமமுள்ள மனசு காமம் சங்கல்பம் சங்கல்பம்னு சொன்ன இந்த வஸ்து எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குங்கிற எண்ணம் அது எனக்கு வேணுங்கிற எண்ணம் அல்ல எதிர்பார்ப்புன்னு கூட போடலாம் சங்கல்பம் அதாவது டிசையர் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அதில் லஸ்ட்டும் இன்க்ளூட் சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அசுத்தம் காம சங்கல்பம் சுத்தம் காம விவர்ஜிதம் காமம் இல்லாத மனசு சுத்தமான மனசு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இது ஆத்மாவை பற்றி சொல்லலை மனசை பற்றி சொல்றது அப்புறம் இன்னொரு ஸ்லோகம் சொல்லுகிறது ஏன்னா இந்த மனசோடுதான் நம்ம சேர்ந்து இருக்கிறதுனால இதை சொல்ல வேண்டியிருக்கு மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த இது அடுத்த ஸ்லோகம் அதே உபனிஷத்துல வருது மன ஏவ காரணம் பந்த பந்தத்துக்கும் முக்திக்கும் காரணம் மனமேயாகும் மனையவ மனுஷியாணாம் காரணம் பந்தமோக்ஷயோ பந்தாய விஷயாசக்தம் விஷயங்களில் பற்று கொண்டிருக்கிற மனம் பந்தத்தை உடையதாக இருக்கிறது பந்தாய பவத்தின்னு அர்த்தம் விஷயாசத்தம் மன பந்தாய பவதி பந்தாய விஷயாசக்தம் போகாத முக நர்ஷயம் ஸ்மிருங்கோ மன முய்விஷய மன முயமனுஷம் காரணம் பந்தமோகோ விஷயம் முயர்விஷயம் ஸ்மிருந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்பதான் நம்ம இந்த மனசோட நம்ம விவகாரம் பண்ண முடியும் இந்த மனசு ஏன்னா நம்ம உடம்ப விட நமக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து நம்மளை படுத்துறது எதுன்னா மனசுதானே நம்ம மனசுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது மாத்திரம் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவகாரம் எல்லாம் மாறுது மனசு டல்லாச்சுன்னா எல்லாம் டல் மூஞ்சியே டல்லாயிடுது ஆகா மனசு நல்லா இருந்ததுன்னு சொன்னா முகமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆகா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதும் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ தான் வந்து பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாடி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் ரெண்டும் அன்னியன்னு ஆசிரியம் இதை சார்ந்த அது இருக்குது உடம்பு சரியாக இருந்தால் தான் மனசு சரியாக இருக்கும் மனசு சரியாக இருந்தால் தான் உடம்பு சரியாக இருக்கும் ஆனால் இது ரெண்டும் அப்பப்போ தகராறும் பண்ணும் ஆகையினால் என்ன பண்ணுறதுன்னா நீ அதை வேடிக்கைப்பார் நீ அதை வேடிக்கை பார்க்குறவன் தான் வேடிக்கை பார் என்ன நீ வேடிக்கை பார்க்குறவங்கிறத புரிஞ்சின்னு வேடிக்கை பார் நீ அவைகளை வேடிக்கை பார்ப்பவன் என்று புரிந்து கொண்டு அவைகளை வேடிக்கை பார் நான் வேடிக்கை பார்க்குறது யாருக்கா தெரியுமோ என் மைண்டை வேடிக்கை பார்க்குறது யாருக்கா தெரியுமோ நான் பார்க்குறேன்னா இல்லையான்னு எப்படி தெரியும் உங் இப்போ உங்களுக்கு பார்க்க முடியுமா முடியாதா உங்கள் மைண்டை ஒரு ஒருத்தரும் அவங்க அவங்க மைண்டை வேடிக்கை பார்க்க முடியுமா முடியாதா முடியும் அப்போனா என் மைண்டை நான் வேடிக்கை பார்க்க முடியும்னு உங்களால் அனுமானம் பண்ண முடியுமா முடியாதா முடியும் இப்போ வேடிக்கை பார்க்கறவன் வேற வேடிக்கை பார்க்கப்படுறது வேறையா இல்லையா வேடிக்கை பார்க்குறவன் வேற வேடிக்கை பார்க்கப்படுறது வேற ஆகினால நான் மைண்டு கிடையாது என்னன்னா எங்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது இந்த மனசு அதை நான் வந்து என்ன பண்ணணும்னா அதை நான் அழகாக எங்கிட்ட இருந்து நான் பிரிச்சுக்கணும் அதாவது மனதையும் உணர்வையும் பிரிப்பதே விவேகம் மனதையும் உணர்வையும் பிரிப்பதே விவேகம் நிறைய விஷயங்கள்லாம் சிதாபாசித் விவேகான்னு சொல்லுவோம் சிதாபாச ஜி சித் விவேகா இல்லாட்டி பிரம்மஜீவ விவேகான்னு சொல்லலாம் பிரம்மஜீவ விவேகா ஜீன் வேற பிரம்மன் வேற நான் ஜீவனா பிரம்மனா அதான் கேள்வி ஜீவன் வேற பிரம்மன் வேற இது இன்னும் பாடம் இருக்கு முடியல போயிண்டே இருக்குது பிரம்மனில் ஜீவன் கற்பனை பிரம்மன்ல ஜீவன் கற்பனை இது இன்னும் சில பாஷைகள்லாம் சொன்னாதான் புரியும் அடுத்த வகுப்புல சொல்றேன் அது ஆஹா அசுத்தோ பவதி அசுத்த அஸ்தி அஜானின சதா அசுத்தஹாபாவதி அக்ஞானிக்கு எப்போவுமே அசுத்தமாக தெரிகிறது ஒரே ஆத்மா தான் நான் எப்பொழுதும் தூய்மையானவன் ஞானி சொல்கிறான் அஜ்ஞானி என்ன சொல்கிறான்னா ஐயோ நான் எவ்வளவு மோசமானவனு எனக்கு தானே தெரியும் எவ்வளவு அசுத்தமானவன் எனக்குத்தானே தெரியும் அப்படின்னு அவன் வந்து உடம்பு மனசோட சேர்த்து கொண்டு சொல்லுகிறான் அது உதாரணம் சொல்லியிருக்கார் ரெண்டாவது வரியில் ஒரே கயிறு ஒரே கயிறு ஒருத்தனுக்கு கயிறாக தெரிகிறது இன்னொருத்தனுக்கு பாம்பாக தெரிகிறது எப்படியோ எக்ஸாம்பிள் சொல்லிட்டார் பாருங்க ஒரே கயிறு அறிவாளிக்கு கயிறாக தெரிகிறது அறியாதவனுக்கு பாம்பாக தெரிகிறது ஒரே கயிறு எதைவத் த்விதா ரஜ்ஜுஹு த்விதான்னு போட்டார் ரஜ்ஜுகு த்விதா ஏகா ரஜ்ஜுஹு ரஜ்ஜுகு வது சப்தம் மாதிரி ரஜ்ஜு ரஜ்ஜு ரஜ்ஜவஹா தேனு சப்தம் மாதிரி நினைக்கிறேன் தேனு தேனு தேனவஹா ரஜ்ஜு ரஜ்ஜு ரஜ்ஜவஹா நான் அதெல்லாம் சொல்கிறதில்லை இருந்தாலும் சொன்னேன் ஆஹ ரஜ்ஜு ஏகா ரஜ்ஜு த்விதா பவதி ஒரே கயிறு இரண்டு விதமாக காட்சி அளிக்கிறது யாருக்கு ஞானினா அஜானினா திவிதா பவதி ஞானிக்கு ஒரு விதமாக தெரிகிறது அஜ்ஞானிக்கு ஒரு விதமாக தெரிகிறது இந்த அகர்ணிஷம்னு போட்டார் அனிஷம்னு சொன்னா இரவும் பகலும்னு அர்த்தம் இது அதுல சேர்க்கணும் ஞானினா எப்பொழுதும் சதா சதாங்கிற வார்த்தை அதே அர்த்தம் தான் சதா போடணும் அந்த மாதிரி தான் இருக்குது ஆஹ அனிஷம் அனிஷம்னா அகர்ணிசம்னு அர்த்தம் யாண்டும்னு அர்த்தம் சதான்னு முன்னாலேயும் போட்டிருக்குது ஆஹா ஞானி தன்னை எப்பொழுதும் தூயவனாக பார்க்க ஞான் வச்சுங்கோ நான் என்ன தூயவனாக பார்க்குற போது நான் எல்லாரையும் எப்படி பார்ப்பேன் ஆ அது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் நான் தூயவன் நீ இன்னும் அபரோட்ச அனுபூதி படிக்கலை அதனால் நீ வந்து அழுக்கோ அழுக்கு அப்படியா சொல்லுவோம் நீயும் தூயவன்தான் நீ உன்னை தூயவன்னு புரிஞ்சிக்காம இருக்கு உன்னுடைய தூய்மையற்ற மனதோட உன்னை இணைச்சிக்கிட்டு நீ துக்கப்படுற தூய்மையற்ற உடலோடையும் பொருள்களோடையும் உன்னை இணைச்சிக்கிட்டு நீ துக்கப்படுற நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீ எப்போவும் தூய்மையானவன்தான் இந்த மனசில் எப்போவாவது நமக்கு வந்து நம்ம வந்து மாசுடையவன்கிற எண்ணம் வந்ததுன்னா இந்த விஷயத்தை நினைக்கணும் நம்ம அதுக்காக வேண்டிய அக்கிரமெல்லாம் அந்நியாயம்லாம் பண்ணிவிட்டு நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி வேதாந்தத்தை தப்பாக உபயோகப்படுத்தக்கூடாது நம்ம தர்மத்தை கடைப்பிடிக்கணும் மனசை சுத்தமாக வச்சுக்கணும் நல்ல சூழ்நிலையில் வாழணும் நல்ல பேச்சையே கேட்கணும் நல்ல காரியத்தையே செய்யணும் எவ்வளவு மேக்ஸிமம் சுத்தமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கணும் ஆனால் அதையும் மீறி அசுத்தம் இருக்கத்தான் செய்யும் அப்போ இந்த அபிமானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம் கற்றுக்கணும் அதைத்தான் சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது உண்மையைத்தான் சொல்லிக் கொடுக்குறது நான் இது இல்லை இல்லை இது ஒரு கற்பனை நினைக்கக்கூடாது இதுதான் ஃபேக்ட் சுத்தமாயிருக்கோங்கிறதுதான் உண்மை மனசு சுத்தமோ அசுத்தமோ வந்து போகிறது ஆனா சாட்சியருடைய சுத்தமானது நித்யசுத்தம் என்பது கருத்து ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வோமவத்யாப்த தேஹாஜ தஷிணாமூர்த்தஜே நமஹா ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க